ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சில மனிதர்கள் நபிசல்லு அலி வசல்லம் அவர்களிடம் குறி சொல்பவர் பற்றி கேட்டார்கள் அவர்கள் ஒரு பொருட்டே இல்லை என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இறைதூதர் அவர்களே அவர்கள் சில சமயம் ஒரு செய்தி எங்களிடம் கூறுகிறார்கள் அது உண்மையாகவும் ஆகிபடுகிறதே என்று மக்கள் கூறினர் உடனே நபி சொல்லு அலி அவர்கள் ஜிண்கள் இதை வானவர்களிடம் விட்டு கேட்டு தங்கள் நேசர்களின் காதில் அதை கூறுவர் இவர்கள் அத்துடன் நூறு பொய்களை கலந்து விடுகிறார்கள் என்று கூறினார்கள் பூஜ்ஜியம் புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நிச்சயமாக ஒரு வானவர் மேகத்தில் இறங்கி வானத்தில் எடுக்கப்பட்ட செய்தியை மற்ற மலக்குகளிடம் கூறுவார் அதை ஒட்டு கேட்கும் ஷைட்டான்கள் அதை குறி சொல்பவரிடம் கூறுவர் அதனுடன் இவர்கள் தங்களிடம் உள்ள நூறு பொய்களையும் கலந்து கூறுவர் என நபிசல்லாக அறிஞர் செல்லும் அவர்கள் கூற கேட்டேன் என ஆயிஷாரியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்